நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் நண்பலமேலு ஹக்கிப்புண்களை ஆற்றக்கூடிய எளிய மருந்து என்னென்னு பார்ப்போம் தாண்டிக்காய் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அது வாங்கி கொட்டையை நீக்கிட்டு தோலை பவுடர் பண்ணி அதனுடன் தேங்கெண்ணெய் அல்லது வெண்ணெய் சேர்த்து நன்றாக குழைத்து ஹக்கிப்புண்களின் மீது தடவி வந்தால் ஹக்கிப்புண்கள் ஆறும் தோலின் நிறமும் மாறும் அது மட்டும் அல்லாமல் தாண்டிக்காய் தேக்கரண்டி எடுத்து அதனுடன் தேன் கலந்து நன்றாக குழைத்து காலை மாலை உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கி அக்கி பொண்கள் வெகு சீக்கிரத்தில் ஆறும் என்ன நேரலே உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன்